நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமுறுக்காக உங்கள் அலுமேலு சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய வயிற்றுப்போக்கு சீத கழிச்சல் எளிதில் குணமாக்க பிஞ்சு வேர்க்கடலை ஐந்து முதல் பத்து எடுத்துக்கொண்டு அதை நன்றாக அரைத்து தீனில் குழைத்து ஓரிரு விலை கொடுத்து வந்தால் வயிற்றுப்போக்கு சீத கழிச்சல் வெகு விரைவில் குணமாகும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்